அது கேட்டு வேறொரு மந்திரியானவர் மனுச்சோழரை வணங்கி அரசனே உமது பெயரினால் விளங்கும் நூலில் குடிமியையும் முகரோமத்தையும் ஷவரஞ்செய்து தான் கொன்ற பசுத்தோலை போர்த்து பசு மந்தையினிடத்தில் வாசஞ்செய்து கோசலத்தினால் ஸ்நானம் பண்ணி இந்திரியங்களை அடக்கியிருத்தல் கஞ்சு குடித்தல் அவிசு பண்ணி உண்டல் பட்டினி இருத்தல் பசு மந்தையனுடன் போதல் பசுக்களுக்கு உபகாரம் செய்தல் பசுத்தான செய்தல் முதலான செய்கைகளை பசு கொலை செய்தோர்க்கு பிராயச்சித்தமாக செய்விக்க வேண்டுமென்று விதித்திருக்கின்றதே அதற்கு மாறாக புதல்வனை கொலை செய்வீரானால் விதி மாறாட்டமென்னும் குற்றம் வருவதாக தோன்றுகின்றதே என்று சொன்னார் அது மனு சக்கரவர்த்தியானவர் மந்திரி நீர் சொன்னது பால் வேண்டி அழுகின்ற குழந்தைக்கு பழத்தை எதிர் வைத்து பராக்கு காட்டுவது போலிருக்கின்றது விதி மாறாட்டமென்னும் குற்றம் வருவதாக தோன்றுகின்றது என்று அந்த மனுநூல் அனித்தியமாகிய தேகத்தில் அபிமானமும் அசுத்தமாகிய பிரபஞ்ச போகத்தில் ஆசையும் வைத்த காமிகளுக்கே அவ்விதி கூறியதல்லது நித்தியமாகிய சிவத்தில் அபிமானமும் சுத்தமாகிய சிவபோகத்தில் ஆசையும் வைத்த என் பிதா மூதாதை முதலானவர்களுக்கு கூறியதல்ல உயிர்கொலை நேரிட்டால் உயிர்விட கடவரென்றே குறிப்பினால் கூறியிருக்கின்றது என் பிதா மூதாதைக்கு எவ்விதியோ அவ்விதியே எனக்கும் என் புத்திரனுக்கும் வேண்டத்தக்கது அதலால் விதி மாறாட்டமாகாது இந்த நியாயத்தால் என் புத்திரனை இழந்து விடுவதே முடிவு என்று சொன்னார் அது கேட்ட மற்றொரு மந்திரியானவர் மகாராஜனை வணங்கி உலகம் தோன்றியது முதல் இது பரியந்தம் தெய்வ கடாட்சத்தினாலும் வல்லமையினாலும் நீதியுடன் உலகாண்ட அரசர்கள் தாங்கள் ஆளும் காலங்களில் பசு முதலான மிருக வர்க்கங்களுள் அகங்காரத்தால் அடித்து கொன்ற அநியாயமானவர்களையும் பிராயச்சித்தம் செய்வித்தார்களே கொலை செய்வித்தவர்கள் உண்டென்று கேட்டதில்லை அப்படியிருக்க உமது புத்திரன் இந்த பசுவின் கன்றை கொள்ள வேண்டுமென்று கருவு கொண்டு கொன்றவனல்லன் நீரெப்படி அவனை கொலை செய்யும்படி தீர்ப்பிடலாம் அவ்வாறு தீர்ப்பிட்டால் முன்னோர் செய்கைக்கு முரணானது என்னும் குற்றமுண்டாகுமே என்றார் அது கேட்டு மனுச்சோழரானவர் மந்திரி நீர் மரபறியாதவன் மனம் பேச வந்தது போல் பேச வந்தீர் முன்னோர் செய்கைக்கு முரணானது என்னும் குற்றம் என்றீர் ஆனால் நான் சொல்லுவதை நன்றாக கேளும் பூர்வம் என் முன்னோர்கள் ஆளும் காலங்களில் இப்படிப்பட்ட கொலை நேர்ந்ததேயில்லை ஏகதேசங்களில் ஒவ்வொரு கொலைப்பாதகம் நேரிட்டபோது தம் உயிரையும் கொடுத்து பழிக்கு ஈடுகட்டியிருக்கின்றார்கள் அவர்கள் நிற்க மற்ற அரசர்களோ அரசர்களோவென்றால் தாங்கள் ஆளும் காலங்களில் தேசாசார முதலான கற்பனைகளை பற்றி நூதன நூதனமாக நியாயங்களை ஏற்படுத்தி அவைகளின்படி நடத்தினார்கள் அவ்வரசர்கள் என்னோடு சேர்க்கப்பட்டவர்கள் அல்லர் ஆதலால் என் தீர்ப்பின்படி நடத்துவதே துணிவு என்றார் அது கேட்டு மற்ற மந்திரிகளெல்லாம் சேர்ந்து வணங்கி நின்று மகாராஜனே கூறியதே கூறுகின்றார்கள் என்று கோபம் செய்யாமல் யாங்கள் சொல்லும் வார்த்தையை கேட்டருள்வீராக இந்த பசுவோ ஐயறிவுள்ள மிருக வர்க்கத்துள் ஒன்று இது பெற்ற கன்றோ பால் கொடுத்தற்குரிய பசுவாகத்தக்கதென்று ஏர் உழுதற்குரிய எருதாகத்தக்க சேங்கன்று உமது புத்திரனோ ஆரறிவுள்ள ஆண் மக்களில் சிறந்த நல்லறிவு உடையவன் அவனோ அக்கன்றை கொல்ல வேண்டுமென்று கொன்றவன் நல்லன் இக்கொலையோ கன்றினுடைய ஊழ்வினை என்று உலகமெல்லாம் சொல்லும் ஆதலால் இதற்கு தக்க பிராயச்சித்தம் செய்விப்பதே முறை என்று சொன்னார்கள் அது கேட்ட அரசன் மந்திரிகளே நீங்கள் உண்மையை கண்டறிந்து சொல்வதற்கு சத்தியற்றவர்கள் போல் லேசாக சொல்லுகின்றீர்கள் நல்லது நான் சொல்கின்றதை கேளுங்கள் இப்பசுவோ ஐயறிவுள்ள மிருக வர்க்கத்தில் ஒன்றென்று சொன்னீர்கள் நன்றாயிருக்கிறது உங்கள் நியாயம் உயர்வு தாழ்வுகளை உயிர்களின் அறிவினடத்து வைத்து தாழ்ந்த அறிவுள்ள மிருகங்களை கொன்றால் பிராய சித்தமென்றும் உயர்ந்த அறிவுள்ள மனிதர்களை கொன்றால் கொலை செய்வதென்றும் சொல்லுகின்ற உங்கள் வார்த்தையின்படியே இப்பசு மனித அறிவை பார்க்கிலும் உயர்ந்த அறிவுள்ளதாக இருக்கின்றது எவ்வாறெனில் எந்த உலகத்தில் எந்த காலத்தில் எந்த பசு இந்த பசுவை போல கன்று இறந்ததை குறித்து ஆற்றப்படாத துக்கத்தோடும் அதிகாரிகளாலும் பகைவர்களாலும் அயலாராலும் மற்ற உயிர்களாலும் ஒருவருக்கு குறை நேரிட்டால் அக்குறையை அரசன் தனக்கு தெரிவிப்பதற்கு அரண்மனை வாயிலில் ஆராய்ச்சி மணி கட்டுவித்திருக்கின்றான் என்று சாதாரண மனிதர்களாலும் அறியப்படாத இந்த காரியத்தை அறிந்து வந்து அந்த மணியை கொம்பினால் அடித்து சத்தம் எழுப்பி கதறி கண்ணீர் வடித்து கொண்டு நின்றது இதனை எப்போதாவது கேட்டிருக்கின்றீர்களோ இல்லையே இந்த பசுமாத்திரம் அப்படி அறிந்து செய்ததை இன்று பார்த்து நின்றீர்கள் அதலால் இது முன் தவக்குறையால் பசு உடம்பு எடுத்தது ஆயினும் மனித பிறப்பில் உயர்குலத்தில் மேலான அறிவோடு பிறந்திருக்கிறதாகவே கொள்ள வேண்டும்